ியமியம் அச்சியப்பந்தேருபரம் ம் நாம்ஷயம்ய ஷ அசாஷி சதா சுவிக்கி विकारी वविभाम्यहं விமியலரரோ நிபியா तथा கோோஷஜை காமாலிப்பதே அத்வைத ஆத்மானத்தை நன்கு உபதேசிக்கிறார் ஆச்சாரியர் நான் உடலல்ல இந்திரியங்களல்ல பிராணனும் அல்ல மனமும் அல்ல புத்தியும் அல்ல அஜானமும் அல்ல அகங்காரமும் அல்ல இவைகளுக்கெல்லாம் ஆதாரமான நிர்விகாரஸ்வரூபம் நான் என்று கூறுகிறார் இந்த ஸ்லோகங்களில் இந்த முப்பத்தி எட்டாவது ஸ்லோக கருத்தை மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் முதல்ல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஸ்லோகங்களில் தேகம் இந்திரியம் பிராணன் மனசு புத்தி அக்ஞானம் அந்த இந்திரியங்களுடைய தேகேந்திரிய சேர்க்கை எதுவுமே நான் இல்லை என்று கூறியவர் இங்கே அகங்காரத்தையும் நான் ஒளிர்விக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆத்மா சிதாபாசனோடு சேர்ந்துதான் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது பிறகு சிதாபாசனையும் நீக்கிவிடுகிறது சிதாபாசனோடு சேர்ந்து கொண்டு அஜானத்தையும் அஜானத்தையும் புத்தியையும் மனதையும் இந்திரியங்களையும் பிராணனையும் தேகத்தையும் அதன் வாயிலாக விஷயங்களையும் பிரகாசப்படுத்துகிறது அப்போ சிதாபாசனோடு சேர்ந்துட்டு இத்தனையும் பிரகாசப்படுத்துகிற சிதாபாசனோடு சேர்ந்து தான் ஆத்மாவுக்கு சாட்சிங்கிற பேரெல்லாம் இருக்குது அப்புறம் சிதாபாசனும் தூக்கத்தில் ஒடுங்கி விடுகிறது ஆத்மா மாத்திரம் நிர்வீகாரமாக இருக்கு விழித்த உடனே என்னாகிறதுனா சிதாபாசனோடு சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதுனால சவிகாரம் மாதிரி தெரிகிறது இதை நீங்கள் நன்றாக திரும்ப திரும்ப யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன் இருட்டறையை வெளியிலிருந்து கொண்டு ஒரு கண்ணாடி சூரியனுடைய வெளிச்சத்தை கண்ணாடியில் வாங்கி இருட்டறையை ஒளிர்விக்கிறோம் அப்படி ஒளிர்விக்கும் பொழுது அந்த மூல ஒளி மூல ஒளின்னு சொன்னால் புரியும் முக்கியமான அந்த சூரியனுடைய ஒளியும் இந்த கண்ணாடியில் தருகின்ற பிரதிபிம்பமும் சேர்ந்துதான் இவைகளையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது இருட்டறையில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது இது திருஷ்டாந்தம் வெளியில் கண்ணாடியை வைக்கிறோம் சூரியனுடைய ஒளி அதில் படுகிறது அதில் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகிறது ஆனால் ரெண்டும் இருக்குங்க அந்த மூல ஒளியும் இருக்குது பிரதிபலிப்பான ஒளியும் இருக்குது ரெண்டும் சேர்ந்து தான் இருட்டறையில் இருக்கக்கூடிய பொருளை ஒளி அப்போது சிதாபாசன்தான் சிதாபாசனோடு சேர்ந்திருக்கிற சைத்தன்யத்துக்கு தான் சாட்சின்னு பேர் அப்புறம் வந்து அந்த சாட்சித்வம் இந்த சாட்சித்தன்மை அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம் சிதாபாசனுக்கும் இது ஆதாரம் சிதாபாசனுக்கும் ஆதாரமாக சைத்தன்யம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் எனவே இதை மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் இந்த அளவிலே இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக அறிகிறேன்கிற ஸ்டேட்டஸே சிதாபாசனோட சேர்ந்து தான் இருக்கு அப்புறம் சிதாபாசனை ரிமூவ் பண்ணிவிட்டா அறிகிறேன் என்கின்ற தன்மையும் எனக்கு இல்லை அப்போ சிதாபாசனோட சேர்ந்தே எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு அப்புறம் கடைசியில் என்ன பண்றேன்னா சிதாபாசனையும் ரிமூவ் பண்ணிடுறேன் நான் சாட்சி நான் பிரமாத்தா அப்படின்லாம் சொல்லும்போது எதோட சேர்த்துக்கிறோம் சிதாபாசனோட சேத்துண்டே சொல்லிடுறோம் கடைசியில் என்ன பண்ணுறோம் பிரமாத்திருவமும் ஒரு பிரமாத்திருவமும் மாயையே அறிவது என்கின்ற தன்மையும் மாயேன்னு சொல்லி சிதாபாசனை நீக்கிடுறோம் சைத்தன்யம் அவசிஷத்தே சைத்தன்யம் தான் எஞ்சி இப்படி புரிஞ்சுக்கணும் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய மூல ஒளியையும் பிரதிபலிப்பு ஒளி ஒளியையும் சேர்த்து நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ அப்படி இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் மனசு புத்தி எல்லாம் இருட்டறையில் இருக்கும் பொருள்கள் போல மனது முதலியவைகள் இருட்டறையில் இருக்கும் பொருள்கள் போல சொன்ன விஷயங்கள் மன விருத்திகளை சொல்கிறேன் மனசில் ரிஃப்ளெக்ட் மனசில் இருக்கிற விற்த்திகள் இருட்டலையில் இருக்கும் பொருள்களை போன்றது மனசில் பிரதிபலிக்கிற அந்த சைதன்யம் சிதாபாசன் அதை அதை சுற்றி அந்த பரிபூர்ண சைத்தன்யமும் வியாபிச்சிருக்கு இந்த கண்ணாடி திருஷ்டாந்தம் நன்றாக மனசில் பதியுமானால் இந்த தாஷ்டாந்தம் விளங்கிவிடும் ஆகவே உண்மையில் அகம் நிர்விகாரி என்று நாற்பதாவது ஸ்லோகம் கூறியது சுப்தௌ சுசுப்தியில சிதாபாசனோட சம்பந்தப்படாததுனால நான் நிர்வீக்காரியா இருக்கேன் ஜாகிரதாவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலையும் சிதாபாசனோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் வந்து சவிகாரி மாதிரி தெரிகிறேன் சிதாபாசனால என்ன தெரியுமோ சைத்தன்யம் மாதிரி இருக்குதுன்னு தான் அர்த்தம் சைத்தன்யம் இல்லைன்னு அர்த்தம் சைத்தன்யம் மாதிரி இருக்குது இந்த சரீரமெல்லாம் மனசெல்லாம் இதெல்லாம் வந்து உணர்வு உள்ளது போல இருக்குது ஆனால் இது உண்மையில் உணர்வு அல்ல தமிழில் வந்து சித்துப்போலிம்பாங்க சித்துப்போலி சித்துப்போலினா போலி சித்து போலி சித்துன்னா நீங்கள் அந்த அர்த்தம் வேறு பண்ணிக்காதீங்க இது வந்து சித்துப்போலி சித்துப்போலின்னா இது சைதன்யம் மாதிரி இருக்கு இந்த உடம்பெல்லாம் உணர்வே வடிவான மாதிரி இருக்கு இந்த உடம்பு மனசு புத்தி இதெல்லாம் உணர்வு மாதிரி இருக்கு ஆனால் இது உணர்வு அல்ல உணர்வு வேறு உடல் மனம் புத்தி இவைகள் வேறு பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உணர்த்த சொல் ஆனந்தம் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அடிக்கடி நான் கோட் பண்ணுவேன் எப்போ இது இது வந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாட்டு வந்துடும் நல்ல பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் யாரு குரு ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ரொம்ப அன்போடு சொல்லிக் கொடுத்தாரான் தாய்மான்வருடைய குரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா இதுதான் நான் நான் நினச்சிட்டு அவஸ்தப்படுறேன் இதெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு ஃப்ரீ ஆயிடுறேன் நான் ஆகையினால எனக்கே இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னு நினைக்கிறேன் கஷ்டமே எனக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நான் ஏன் கஷ்டப்படுறேன் கஷ்டமே எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா நான் ஏன் கஷ்டப்படுறேன் புரியுறதோ கஷ்டம் வந்து கஷ்டம் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் உண்மையில் உனக்கு கஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் எங்கே கஷ்டம் இருக்க போகிறது ஆனந்தம் தோழி அப்போது இந்த நாற்பத்தி ஓராது ஸ்லோகம் மேலும் அதை தெளிவுபடுத்துகிறது ஸ்பட்டிகா உபாதி நீல ரத்தாத்யி நைவலிப்பதே உபஹிதா ஸ்பட்டிக்கா அதில் இல்லை நம்ம சேர்த்துக்கணும் உபகிதா ஸ்பட்டிகா உபகிதமான ஸ்பட்டிகமானது உபாதிகளான நீளம் சிகப்பு முதலியவைகளால் ஒருபொழுதும் ஒட்டுவதில்லை நெய்வலிப்பதே நெய்வன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் அந்த ஏவ ரொம்ப முக்கியம் முக்காலத்திலும் பாதிப்பதில்லை பாதித்து கொண்டிருக்கிறது கருதும் காலத்திலும் பாதிப்பு இல்லை ஆகையினால இது வந்து உபனிஷத்துக்கள்லாம் சொல்லுகிறது ஏஷ நித்யோ மகிமாணஸ்ய ந கர்மணாவர்தேனோ கனியான் தஸ்வாத்மா பதவித்தம் விதித்வா ந கர்மணாலிபியத்தே பாபகேன இந்த மந்திரம் என்ன சொல்கிறேன்னா இது பிரம்மத்தினுடைய நித்தியமான மகிமை அப்பா ஏஷ நித்தியோ மகிமா பிராமணஸ் ந கர்மணா வர்த்தே நோ கனியான் செயல்களால் அது வளர்வதும் இல்லை ந கர்மணா வர்த்தே நோ கனியான் புரியாததினால் அது தேய்ந்தும் விடுவதில்லை எவனொருவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளுகிறானோ அவனை வினை பயன்கள் எதுவும் ஒட்டுவதில்லை தஸை வாத்மா பதவித்தம் விதி ந கர்மணிப்பே பாபகேன அல்ல எதுவும் ஒட்டுவதில்லை நாம் கர்மாணிலிம்பி நமே கர்மஃலே ஸ்பிருகா இது மாம் யோபிஜாதி கர்மபிர்ணசபத்தியத்தே பல இடங்களில் கீதையில் பார்க்குறோம் நிராசீர் எத சித்தாத்மா தியக்தர்வ பரிக்கிரகா சாரீரம் கேவலம் கர்ம குருவன் நாப்னோதி கில்பிஷம் எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றன அதெல்லாம் என்ன சொல்லுகிறதுனா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ததா அது போல கோஷஜைஹி சர்வைஹி ஆத்மா நைவலிபியே இந்த நைவ நைவங்கிறது ரெண்டுலேயும் போட்டிருக்கு ஒரு பொழுதும் கோஷ ஜெய்கி கோஷ ஜெய்கின்னா அர்த்தம் கோஷங்களிலிருந்து கோஷம்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்கின்ற கோஷங்களிலிருந்து தோன்றுகின்ற எவைகளாலும் தன்மைகளாலும் ஆத்மா எள்ளளவும் பாதிப்பதில்லை அணு அளவும் பாதிக்கப்படுவதில்லை நைவலிப்பிய தயான் சுவாமி இப்படிதான் சொல்லுவார் அதாவது சுவாமிஜி கஷ்டத்தை நான் நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு அதான் எனக்கு கஷ்டம் அனுபவிக்கிறது எனக்கு நல்லா தெரியறது நீங்க வந்து இல்லை இல்லை சொல்றேல அப்படின்னு அதனாலதான் சொல்றேன் இல்லை இல்லைன்னு சொல்றேன் இல்லை என்ன அது எப்படி அதனாலதான் என்ன சொல்றேன் எப்படி இப்படி நீ தானே சொல்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்ப கஷ்டம் வேற நீ வேறு தானே அர்த்தம் கஷ்டம் அதனாலதான் சொல்றேன் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு நீ சொல்றது நீ வேற கஷ்டம் வேற அனுபவிக்கிற கஷ்டம் வேறு நீ வேறு அது மாதிரி ஒருபொழுதும் கஷ்டம் உன்ன சம்பந்தப்படலை கஷ்டத்தை தான் நீ பிடிச்சுருக்க கம்பளின்னு நினைச்சு கரடியை பிடிச்ச கதையா அது மா நீதான் வந்து அதை பிடிச்சுட்டு இருக்கே தவிர அதுவா உன்ன பிடிச்சுட்டு இருக்கு அதனால தான் பகவான் சொன்னார் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் அதாவது துக்கத்திலிருந்து நம்மளை பிரிச்சுக்கிறது தான் மோக்னு சொல்லித்து கீதை துன்பத்தோடு நம்மை இணைத்து நம்மை பிரித்து முக்தியாகும் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக ஆகையினால கோஷஜெயி நைவலிப்பதே ஆத்மா நைவலிப்பியது காமாத்யி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு தோஷங்களும் ஆறு சத்ருக்களும் சத்ருக்களாலும் ஒன்றும் ஏற்படாது அவைகள் ஸ்தூல சரீரத்தின் சூக்ஷ்மசரீரத்தின் தர்மங்கள் ஒன்றும் ஒன்றும் செய்யாது அன்னமய கோஷத்தினுடைய தர்மங்களோ மற்ற கோஷங்களுடைய தர்மங்களோ எதுவும் ஆத்மாவை பாதிக்காது நீங்கள் விரிவாகவும் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அன்னமய கோஷத்தில் என்னெல்லாம் வந்து நல்லது இருக்குது கெடுதல் இருக்குது அன்னம த பிராணமய கோஷத்தில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடியது விஜானமய கோஷத்தில் இருக்கிறது ஆனந்தமய கோஷத்துலேயும் கூட ஆனந்தத்தில் தாரதமியம் இருக்குது தாரதமியம் உள்ள ஆனந்தமே ஆனந்தமய கோஷம்தான் அதில் வந்து பிரியமோத பிரமோத விற்த்தின்னு சொல்லி ஆனந்தமயத்திலையும் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஆனால் நான் பூர்ணானந்த ஸ்வரூப்பக என்னிடத்தில் ஆனந்தம் கூடுவதும் இல்லை ஆனந்தம் குறைவதும் இல்லை ஆக ஆப்பூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் அதுபோல எப்படி சமுத்திரம் பூர்ணமானதோ ஸ்திரமானதோ அதுபோல நான் ஆனந்த ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிறேன் பூர்ணானந்தவரூபகா ஆகையினால இந்த ஆனந்தம் வந்து என்ன ஒன்று எந்த ஆனந்தம் கோஷானந்தம் ஆனந்தமய கோஷம் அந்த ஆனந்தம் கூட என்னை ஒட்டாது அது மைண்டினுடைய இது தானே மனசில் உண்டாகிறதானே மனசில் ஆனந்தத்தோட அம்சம் வெளிப்படுற போது முதல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் குறையும் எல்லாம் ஏற்படும் அடிக்கடி புத்தி சஞ்சலமாயிடும் அந்த ஆனந்தத்தை மிஸ் பண்ணிடும் ரிஃப்ளெக்டன் ஆனந்தத்தை மிஸ் பண்ணிடும் புத்தி சஞ்சலமாக எப்போ பார்த்து நம்ம நினச்சிட்டு புத்தி வந்து நிஷலமாக இருக்கிறது ரொம்ப அபூர்வம் மனசு நிச்சலமாக இருக்கிறது ரொம்ப அபூர்வம் எப்போ பார்த்தாலும் சஞ்சலமாக தான் நம்ம எதோ கொஞ்சம் சாத்திகம்னு சொல்கிறோமே தவிர சஞ்சலம் குறவே தவிர சஞ்சலமே இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போ பார்த்தாலும் மனசு சலிச்சுண்டே இருக்கான் மனசு சலிச்சுண்டே இருக்கிறதுனால தான் அந்த ரிஃப்ளெக்ஷனை ஆனந்த அம்சத்தை வந்து அதனால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியறது இல்லையா விசார சாகரத்தில் இது அற்புதமாக விசாரம் பண்ணப்பட்டிருக்கு அதனால் மனசு எப்போ பார்த்தாலும் சலிச்சுன் இருக்காங்க நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம்ம இப்போ அமைதியாகத்தானே இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உள்ள மனசு சஞ்சலத்துல தான் இருக்குது ஆனால் அது எப்போது ஒரு தடவை ரொம்ப சாந்தமாக இருது அப்போ உடனே என்னென்னா ஆனந்தம் வருது வந்து எத்தனை நேர் இருக்குண்ணா கொஞ்ச நேரத்தில் பழையபடியும் ஆட ஆரம்பிச்சு அதுக்கு அவர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம பையன் அமெரிக்காவில் இருக்கான் அதில் இல்லை நான் சொல்கிறேன் வெளியூருங்கிறார் நான் அமெரிக்கான்னு வச்சுட்டேன் குழந்த வந்து அமெரிக்காவில் இருக்கான் ரொம்ப வருஷமாக இருக்கான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு திடீர்னு நம்ம வீட்டுக்கு வருகிறான் வந்த உடனே அவரை முதல்ல பார்த்த உடனே அப்பா அப்படின்னு ஒரே ஆனந்தமாக இருக்கான் கொஞ்சம் நேரத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருந்தாருண்ணா சோழசோழா சோழசோழான்னா என்ன அது போயிடுது அவ்வளோதான் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த ஆனந்தம் வந்த உடனே முத முதல்ல பார்த்தோம் பாருங்கோ அது போயிடுதான் அப்புறம் என்னென்னா பழையபடியும் புத்தி சஞ்சலம் ஆகிடுதான் என்னத்தை இல்லாமல் நினைக்கிறதான் போகிறதான் இது பண்ணுறதான் அப்புறம் என்னென்னா இன்னொரு விஷயம் வரணும் அது வரைக்கும் இன்னொரு விஷயம் பிடிச்ச விஷயம் வர்ற வரைக்கும் காத்துகின்றே இருக்கணும் இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்த உடனே பழையப்படியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் காத்துருந்து காத்துன்ட்டுருந்து அப்பப்போ என்னென்ன விஷயம் வர்றதோ அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனந்தத்துக்காக இயங்கிகிட்டே இருக்கணும் என்ன அவஸ்தை பாருங்கோ இது இப்படி சொல்கிறது சாஸ்திரம் அழகாக சொல்லி கொடுக்குறது இதை சொல்லி நம்ம புரியலேன்னு வச்சுங்கோ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம இப்படி அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா இந்த கோவிலில் கூட கோவிலில் கூட போன உடனே வந்து உடனே அர்ச்சனை பண்ணுற இது பண்ணுற நம்ம அப்படி இப்படி பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்புறம் உடனே திடீர்னு அந்த கற்பூரம் காட்டுற அந்த பர்டிகுலர் டைம் அந்த நேரம் வந்து ஏதோ பகவான் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி நேரம் இப்படி காமிச்ச உடனே அப்பா ஒரு ஆனந்தமாக இருக்குது அப்புறம் பழையபடியாக லைட்டை போட்டு அதே மாதிரி தான் விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு இந்த விட்டு விட்டு விட்டு விட்டு ஆனந்தா இப்படி விட்டு விட்டு விட்டு இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் ஏங்கிகிட்டே இருக்கோம் இதில் வேறே நம்ம இந்த ஆனந்தத்தை கூட்டணும்னு வேறு ரொம்ப ட்ரை பண்ணுறோம் அதுக்கு என்னெல்லாமோ சாதனைகள் எல்லாம் பண்ணி பார்க்குறோம் எத்தனை சாதனை பண்ணினாலும் அது பிசாச்சு அப்படி தான் இருக்குது அது அப்படியே அதோட சுவாவம் என்னென்னா அது சஞ்சலப்படுறது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது சஞ்சலப்படுறது அமைதியாக இருக்குது அமைதியாக இருந்தது ரொம்ப ரேராக இருக்குது பிரகாச பிரவருத்திச்ச மோகமே பாண்டவ ஆனால் மனிதர்கள் இதற்குத்தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆனந்தத்தை பெறத்துக்காக இயங்குகிறார்கள் கடைசியில் அது கடைசி வரைக்கும் செக்கு மாடு கதையாக இழுத்துண்டு போகிறதே தவிர வரமாட்டேங்குது அதனால் என்ன சொல்கிறான் இவன் அதெல்லாம் ஏன் இந்த ஆனந்தத்துக்காக இயங்குறதே இல்லை ஏன்னா அகம் சிதானந்த ஸ்வரூபகான்னு இருக்கிறதுனால இதனால் வரக்கூடிய எதுவும் அவனை ஒன்றும் செய்வதில்லை ஆனந்தமய கோஷத்தினாலேயும் அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது ஆகையினால எந்த எதையும் அவன் சார்ந்திருப்பதில்லை எதுவும் அவனை ஒட்டுவதில்லை இந்த தாரதமிய ஆனந்தங்கள் எதுவும் அவனை பாதிப்பதில்லை நான் தாரதம் ஆனந்தன் ஆனந்தத்துக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் ஹோம் ஒர்க்கு உங்களுக்கு இல்லை நான் வந்து முடிக்கணும் இல்லை ஹோம் ஒர்க்குன்னா என்னென்னா கோஷானந்த கோஷத்தினுடைய தர்மங்கள்லாம் ஆத்மாவை பாதிக்காது அப்படி தனித்தனியாக உட்காந்து எழுதணும் சிந்தனை பண்ணணும் ஆசை முதலான எதுவும் என்னை ஒட்டாது எனக்கு ஆசையும் இல்லை எனக்கு பற்றும் இல்லை இன்னும் சொல்ல போனேன் பயப்படாதிங்க எனக்கு அன்பும் இல்லை அறிவும் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அன்பும் இல்லை காலம்புறதானே அன்பு அன்பும் தியானத்தை பண்ணிவிட்டேன் அன்பு வந்து மனதை சேர்ந்தது அறிவு வந்து புத்தியைச் சேர்ந்தது நான் புத்தியும் மனமும் அல்ல எனவே நான் அன்பும் நான் அறிவும் அல்ல இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்னு விவகாரத்தில் அன்போடு இருக்கணும் அறிவோடு இருக்கணும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு உலக வாழ்க்கையில் நாம் அன்போடும் அறிவோடும் இருக்க வேண்டும் ஆனால் அது கையாளப்பட வேண்டியது அது நமக்கு ஸ்வாவமாக அந்த மனசில் அந்த நல்ல குணங்களையெல்லாம் விருத்தி பண்ணிக்கணும் அதே சமயம் அதுக்கும் நான் அடிமை இல்லை அன்புக்கும் நான் அடிமை இல்லை அன்பு எனக்கு அடிமை என் அன்பை நான் செலுத்துகிறேன் அன்பு என் மனதிலே இயல்பாக வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு குணம் ஆனால் அதற்கும் நான் அடிமை இல்லை அது என்னை சார்ந்திருக்கிறது ஆகவே இது எதுவும் ஒட்டுவதில்லை இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் ஸ்பட்டிகம்ங்கிறது உபகிதமான ஸ்பட்டிகம் உபகிதங்கிற ஸ்லோகத்தில் இல்லை நான் சேர்த்துருக்கேன் உபகிதமான ஸ்படிகம் ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மா நீல ரத்தா ஜெய்கி உபாதி நீல ரத்தா ஜெய்கி ரத்தம் டு கோஷ ஜெய்ஹி காமாத்யி என்பது ஆத்மாவுக்கு ஒப்பிடப்படுகிறது ஆத்மாவோடு ஒப்பிடப்பட்டு கூறப்பட்டு இருக்கிறது உபாதி என்பது கோஷஜெய்கி காமாத்ய்கி என்பதோடு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது தமிழ சொல்றதுன்னா எப்படி நல்ல பொருள் சொல்லணும்னு கேட்டா உபாதிகளான நீளம் சிகப்பு முதலியவைகளால் ஸ்படிகமானது ஒருபொழுதும் எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ அதுபோல ஆத்மாவானது அனைத்து கோஷங்களில் இருந்து தோன்றக்கூடிய தன்மைகளாலும் ஆசை முதலியவைகளாலும் பாதிக்கப்படுவதில்லை பாதிக்கப்படுவதில்லை அடுத்தோகம் ஃபாலேவியல பிரத மத்தமீ அகோப்பிமூனிய ஆத்மா நிர்விகாரி என்பதை மேலும் மேலும் விளக்குகிறார் எவ்வளவு முறை நமக்கு திரும்ப திரும்ப கூறினாலும் உடல் மீதும் மனதோடும் இருக்கின்ற ஆழ்ந்த அபிமானம் நான் என்கின்ற எண்ணம் நீங்குவதில்லை ஆகவே பல முறை இதை இந்த கருத்தை கூறி கூறி நம் மனதிலே அறிவை நிலைநாட்டுகிறது இந்த ஸ்லோகங்கள் எத் நிறைய தடவை படிக்கிறோம் அப்படி இருந்தாலும் அபிமானம் வந்து டெவலப் பாயிண்டே போகிற மாதிரியே தோன்றுறது இன்னும் அபிமானம் குறையிறது இல்லை வயசா வயசா இன்னும் அபிமானம் கூடுறதுன்னு வேற சொல்லுகிறார்கள் என்ன இருந்தாலும் சுவாமிஜி அந்த பேர குழந்தையை பார்த்து பார்க்கறதுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரக்குழந்த முகத்தை பார்த்தாச்சுன்னா உங்கள் வேதாந்தமெல்லாம் என்ன ஆகுமோ தெரியாது அப்படியே சொல்கிறார் ஏன்னா அது வந்து அவர் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு போய் ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம் சொல்லியிருக்கு அதாவது புத்திரனையே தானாக பார்க்குறான் நான் அது மாத்திரம் இல்லை இது பேரனை பார்க்குற போது இன்னும் கூடுறது அப்படியே வியாபிக்கிறது அது உங்களுக்கு தெரிகிறதில்லன்னு சொல்லுகிறார்கள் வாஸ்தவம் தான் நமக்கு எப்படி தெரியும் தெரியாது ஏதாவது வேறு ஜென்மாவில் அனுபவிச்சிருப்போமா இருக்கும் அதனால் அது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு அபிமானம் நன்றாக திருடமாக இருக்கிறது இந்த திருட அபிமானத்தை நான் தேகம் நான் அந்தகரணம்ங்கிற அந்த திருட அபிமானத்தை திரும்ப திரும்ப வெட்டுகிறது பித்தியே ஹிரதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே உபனிஷத் சொல்கிறது அந்த மேலான பொருளை பார்க்கும் பொழுது அந்த மெய்ப்பொருளை ஒருவன் உணரும் பொழுது உள்ளத்தில் உள்ள அறியாமை முடிச்சுக்கள் அறுக்கப்படுகின்றன பித்தியத்தை ஹிருதய கிரந்தி அது மாத்திரமல்ல எல்லா சந்தேகங்களும் போகின்றனவ சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி இவனுடைய வினை பயன்கள் எல்லாம் அழிந்து போகின்றன ஆகையினால திரும்ப திரும்ப மனசில் இதை பதிய வைக்கிறது கீதையிலும் கூட பார்க்குறோம் விஷாஜா ஸ்தித பிரஜன லட்சணத்திலேயே சொல்றார் ஸ்தித பிரஜன் ஆகிறதுக்கு உபாயத்தை சொல்றார் பகவான் விஷயா விநிவர்த்தன் நிராகாரஸ்ய தேஹின ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்வரூபத்தை தியானம் படணும் இது பண்ணலாம் ஆனால் என்றைக்கு அதை உண்மையை புரிஞ்சுக்கிறையோ நன்றாக மனதில் உறுதிப்படுகிறதோ அன்னைக்குத்தான் ஒட்டின் இருக்கிற ஆசையும் போகும் இந்த மண்ணெண்ண பாத்திரம் இருக்கே மண்ணெண்ணெண்ண பாத்திரம் மண்ணெண்ணெ நீங்கள் தான் ச ச சீவ காப்படியை போடுங்கோ இருக்கிற இலைகளை எல்லாம் போட்டு தேய்ச்சி பாருங்கோ போகவே போகாது அது போகிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமோ நெருப்பில் போடுறதுதான் நெருப்பில் போட்டால் தான் அந்த மண்ணெண்ணெய் வாசனை போகும் அது மாதிரி நமக்கும் வந்து இது திரும்ப திரும்ப முண்டக்கோ உபனிஷத்து கேனோபனிஷத்து கற்றோ உபனிஷத்து ஒரு உபநிஷத்து பாக்கி இல்லை மாண்டூக்கியம் காரிகையோடு வாசித்தாச்சு எல்லாம் சூத்திரபாஷியம் படித்தாச்சு என்ன பண்ணாலும் சரி அது வந்து திரும்ப திரும்ப இது நிஷ்டையில் இருக்கணுமா இந்த நிஷ்டை ஏற்படணும் இந்த ஜான நிஷ்டா ஸ்தித பிரஜா அது ஏற்படணும் அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகங்கள் திரும்ப திரும்ப பல கோணங்களில் சொல்கிறது இதை சொல்கிறதே ஒரு பெரிய கலை தான் இருக்கிற விஷயம் ஒன்று தான் அதை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறது இருக்கே அது பொறுமையாக சொல்லணும் அது கொஞ்சம் கடினமான தான் அது பொறுமையாக திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மனசில் பதிய வைக்கிறது அப்புறம் இதிலே நினச்சிட்டு இருந்தால் தூக்கத்தில் கூட என்ன சொல்லு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுங்கோ சொப்னத்தில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வர்றது வெடிகுண்டு வெடிச்சுடுத்துன்னு வச்சுங்க எங்கே பார்த்தாலும் பேப்பரை படிக்கிற போது அதுதானே இருக்குது வெடிகுண்டு வெடிச்சுடுது அப்படின்னு வச்சுங்க அப்போ என்ன சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி இப்போ தூக்க சொப்பனத்தில் சொப்பனத்தில் நாம் நினச்சிட்டோன்னு வச்சுங்க சொப்பனத்தில் வந்து இதெல்லாம் வந்து சரீரத்துக்கு தானே இதுக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்தது அப்போ நம்ம ஆழமான மனசுக்கு ஞானம் போயாச்சுன்னு அர்த்தம் சொப்பனத்தில் வரணும் சொப்பனத்தில் வந்து சொப்பனத்தில் ஒரு துக்கம் வரணும் பெரிய துக்கம் வரணும் அந்த என்ன ஜாக்கிரத அவஸ்தில பெரிய துக்கம் வரணும்னு எல்லாம் சண்டைக்கு வந்துடுவா அதனால சொப்னத்தில் ஒரு பெரிய துக்கம் வரணும்னு சொன்னால் ஒன்றும் பயம் கிடையாது உங்களுக்கு வந்து ஜாகிரத அவஸ்தையில் பெரிய துக்கம் வந்து ஞான நிஷ்டை வருவது நம்ம ஆசீர்வாதம் பண்ணோம்னா வேதாந்த கிளாஸுக்கு ஆளே இருக்காது அதனால வந்து ஒரு பெரிய துக்கம் வந்து அந்த துக்கம் வரும்பொழுது அங்கே வந்து சொல்றது அகம் பிரலை இதெல்லாம் வந்து அனாத்மாவுக்குத்தானே அப்படின்னு சொப்னத்தில் நமக்கு ஞானம் வேலை செய்யுமானால் நமக்கு ஞான ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம் அவ்வளவு தூரத்துக்கு வரணும் ஆனால் சொப்னமே வர வர சில பேருக்கு வராது அதுவே விஷயம் ஏன்னா யாருக்கு சொப்னம் வரும்னே பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க கடுமையா உழைச்சு தூங்குறான் இல்லையா அவனுக்கு ஒரு நாளும் சொப்னம் வராது இந்த அறகுறையா தூங்கிறது தூங்குறதுலயே ஒரு ஆனந்தா தூங்கானந்தா அதனால வந்து முடியாம படுத்து வேற அதுலதான் சொப்னம் ஜாஸ்தி வருமா சரி இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகம் வந்து இந்த கருத்தை தான் நல்லா திருடம் பண்றது ஹாலேன பிராமியமானேன பிரமதீவ யதாமகி இது ஒரு திருஷ்ட இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி ஆத்மா நிர்விகாரி என்று விளக்குகிறது அச்சலகா என்று விளக்குகிறது அதாவது நாம் ஒரு தூணை பிடிச்சிண்டு நம்ம சுற்றுறோம் சுத்தின உடனே என்னாகிறதுனா பூமியே சுற்றுகிற மாதிரி பூமியே சுற்றுகிற மாதிரி இருக்கிறது பூமி சுற்றுறது இல்லை நம்ம தலை தான் சுற்றுறது ஆனால் நம்ம என்ன நினச்சுன்னு இருக்கோம்னா நம்ம தலை சுற்றுறதுன்னு சொல்கிறது இல்லை பூமியெல்லாம் சுழலுகிறது அப்படிங்கிறோம் ஆகையினால் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தலை சுழல்றத பூமியில் வந்து நாம் ஏற்றுவித்து பூமி சுழலுகிறதுன்னு குழந்தைகள்லாம் சொல்கிறது எல்லாம் சுற்றுறதும்மா ஹோல் ஏரியாவே சுற்றுறது அப்படின்னு குழந்தைகள்லாம் சொல்கிறது ஆனால் உண்மையிலேயே அதோட தலை தான் சுற்றுகிறது ஆனால் அது பூமியே சுழல்கிறது என்று சொல்லுகிறது அது மாதிரி உண்மையில் சரீரம்தான் எல்லா விகாரங்களையும் அடைகிறது ஸ்தூல சூக்ம சரீரங்கள்தான் எல்லா விதமான கஷ்டங்களையும் வேற்றுமைகளையும் சுகதுக்கங்களையும் அனுபவிக்கிறது ஆனால் ஆத்மாவும் அதோடு சேர்ந்து கஷ்டப்படுவது போல தெரிகிறது மனதின் கஷ்டத்தை தனது கஷ்டமாக நினைக்கிறான் மனிதன் மனதில் உருவாகிற துன்பத்தை தனது துன்பமாக கருதுகிறான் உண்மையில் துன்பம் மனதிற்குத்தானே அன்றி தனக்கு இல்லை என்ற கருத்தை விளக்குவதற்காக இந்த ஸ்லோகம் பாலேன பிராமியமானேன பாலேன பிராமியமானேனு சொன்ன நெற்றி நெற்றியானது சுற்றும் பொழுது தமிழில் அப்படியே மொழிபெயர்க்க முடியாது சம்ஸ்கிருத பிரயோகம் அப்படி பாலேன பிராமியமானேன எத்தாங்கிறது முதல்ல போட்டுக்கணும் எப்படி மகி மகி பூமியானது பாலேன பிராமியமானேன நெற்றியானது சுற்றும் பொழுது பிரமதி இவ மகினா பூமிக்கு பேர் மகின்னு பேர் ராஜாவுக்கு மகிபத்தின்னு பேர் பூமியை ஆளுகின்ற அரசனுக்கு மகிபத்தின்னு ஒரு பேர் உண்டு ஆகையினால் யா மகி பாலேன பிராமியமானேன பிரமதி இவ சுற்றுவது சுழலுவது போல இருக்கின்றதோ ததா ததா இல்லை ஸ்லோகத்தில் சேர்த்துக்கணும் ததா ஆத்மா அகஹ அபி அகஹா அப்பி ஆத்மா அல்லது ஆத்மா அகஹா அப்பி ஆத்மாவானது சலனமில்லாததாக இருந்தும் இருந்தாலும் விமூடேன சலதீவ திருஷ்ய பிரதிஷ்யத்தே நான் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகின்றேன் அப்படிங்கிறான் ஒருத்தர் நான் எத்தனை இன்னல்களால் பாதிக்கப்படுகின்றேன் என்பதை தாங்கள் அறிவீர்களா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா நான் எத்தனை இன்னல்களால் துன்புறுகின்றேன் அப்படின்னு நான் எத்தனை எத்தனை துன்பங்களால் துன்புறுகின்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் உண்மையில என்னென்ன அது ஒன்று ஆத்மாவு கிடையாது நான்கிறது இன்புறுகிறது துன்புறுறது எல்லாம் சேர்ந்தது தன் ஏற்றி வைத்து விடுகிறான் அப்போ விமூடேன நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதும் முட்டாள்தனம் நான் இப்பொழுது வருத்தத்தில் இருக்கிறேன் என்பதும் முட்டாள்தனம் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது விமூடேன விமூடேனா மூடனால் அறிவில்லாதவனால் ஆராய்ச்சி பண்ணாதவனால் ஆத்மானாத்ம விவேகம் செய்யாதவனுக்கு விமூடேனா விசேஷ மூடா வடிகட்டின முட்டாளின்னு அர்த்தம் வடிகட்டின முட்டாள்தான் என்ன அர்த்தம் ஒரு நாளாவது பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து நான் யார் எனக்கு ஏன் கஷ்டம் வருது உட்காந்து யோசிச்சுருக்கானான்னு வியாபாரி பகுபார பாரிய குருபி காலோப்பி நான் ஞாயத்தே டைம் ரொம்ப பிஸியாக இருக்கான் மனுஷன் உட்காந்து ஒரு பத்து நாளைக்கு கேம்புக்கு போய் பொறுமையாக அத்வைத அனுபூதியை உட்காந்து பொறுமையாக படித்து தூக்கம் வந்தாலும் பரவாயில்லை படித்து ஏதோ ஒரு ஆத ஒரு அஞ்சு நிமிஷத்துலையாவது ஏதோ ஒன்று புரியும் இல்லையா திரும்ப திரும்ப அதுதான் வந்துன்ட்டுருக்கு நிறுவிகாரி சவிகாரி இதை தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கும் ஏன்னா எப்படி எந்த எத்தனை நிமித்துக்குள்ளே எத்தனை நிமிஷம் பார்த்தாலும் அதுதான் வரப்போகிறது வேறு எதாவது வரப்போகிறது இல்லை கடவுளை பத்தியோ பக்தியை பத்தியோ ஒன்றும் கிடையாது ஆத்மான ஆத்ம தவிர ஒன்றும் கிடையாது இந்த டெக்ஸ்டில் அப்போ இந்த ஆத்மான விவேகம் பண்ணி இருக்கிறவனுக்கு புரியும் விமூடஹான எல்லாரையும் திறார் சுவாமி விமூடகான்னு பொறுமையா ஒரு இடத்துல குவாலிட்டி டைம் கொடுத்து விசாரம் பண்ணாதவன் அர்த்தம் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி விசாரம் பண்ணணும் அப்படி விசாரம் பண்ணாதவர்கள் விமூடர்கள் அவர்களுக்கு ஆத்மா சலத்தி இவ பிரதிஷ்யத்தை அசைவது போல மாறுவது போல தெரிகிறது பிரதிர்ஷ்யத்தை பிரதிர்ஷியத்தைன்னா அவர்களுக்கு அதுதான் சத்தியம் நான் கஷ்டப்படுறேங்கிறது பரமசத்தியம் நீங்கள் கஷ்டமே இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்ருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தியம் அப்படின்னா வாஸ்தவம்தான் சந்தேகமே இல்லை உன்னை பொறுத்த வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன் அதனால் நீ என்ன பண்ணுற முதல்ல பொறுமையாக போய் பகவானை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி சரியாக போகும் அதான் சொல்ல முடியும் உட்காந்து ஆத்மான ஆத்ம விவேகம் பண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா விவேக் விசாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விதமான மனோநிலை வேணும் ஒரு மனோநிலை வந்து விசாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் விசாரம் பண்ண முடியாது ரொம்ப குஷியாக இருந்தாலும் விசாரம் பண்ண முடியாது கொஞ்சம் ரெண்டும் ரொம்பவும் சந்தோஷம் இல்லாமல் ரொம்பவும் துக்கம் இல்லாமல் ஒரு ந இருக்கணும் அப்போ தான் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ண முடியும் அதுக்கு ஒரு மனநிலை தேவை அதில் தான் விசாரம் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ண அது வரைக்கும் அவர்களுக்கு தோணாது இது சத்தியம் உலகம் உண்மை உயிர்கள் உண்மை கடவுள் உண்மை கடவுளை பற்றி எங்கே யார் நான் ஏதோ வார்த்துக்கு சாஸ்திரத்துக்காக வச்சுன்னு சொல்கிறேனே தவிர கடவுள் உண்மைன்னு எத்தனை பேருக்கு தெரியும் உலகம் உண்மை வாழ்க்கை உண்மை இதில் இருக்கிற கஷ்டங்கள் உண்மை அப்பப்போ சுகங்களும் உண்மை அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்தான் பிரதிர்ஷ்யத்தை பிரதிர்ஷ்யத்தைன்னா அவர்கள் அதை உண்மை என்பது போல கருதுகிறார்கள் ஆக நெற்றி சுழல்வது என்பது ஒரு உதாகரணம் பூமி சுழல்வது போல இருக்கிறது நெற்றி சுழலுதல் என்பது ஸ்தூல சூக்ம சரீரங்களின் இயக்கம் ஸ்தூல சூக்ம ஷரீரங்களின் இயக்கம் நெற்றி சுழல்வது ஸ்தூல சூக்ம சரீரங்களின் இயக்கத்தை கூறியிருக்கிறது மகி பிரம தீவ பூமி சுழலுவது போல தெரிகிறது என்பது அதுக்கு போட்டுக்கணும் நிஷல ஆத்மா நிஷல ஆத்மா அதுதான் இங்க பிருஷ்டாந்த தாஷ்டாந்தம் அப்படி அஜ்ஞானி நினைக்கிறான் அப்போ அஜானி நினைக்கிறான்னு சொல்லும் போதே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஞானி நினைப்பதில்லைங்கிற நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் ஞானி ஒருபொழுதும் அப்படி நினைப்பதில்லை அஜானிதான் அப்படி நினைக்கிறான் இதை வந்து ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு வியாபிரே ஸ்விந்திரியே வியாபாரி வா விவேகினாம் திருஷ்யத்தே பிரேஷு தாவத் சுவநிவயா சசி அதாவது இந்த சந்திரன் இருக்கே அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிருக்கு ஆத்மபோதத்தில் அதாவது மேகன் நகர்றதை பார்த்து சந்திரன் நம்ம சொல்லுவோம் குழந்தைங்கள்லாம் பாரு சந்திரன் எவ்வளோ வேகமாக போகிறது பாரு அப்படிங்கும் ஆனால் அங்கே உண்மையிலே நகர்றது என்னதுன்னா மேகந்தான் நகர்றது சந்திரன் நகர்றது இல்லை திருஷ்யத்தை சந்திரன் நகருவது போல குழந்தைகளுக்கு தோன்றும் அதுபோல் அந்த திருஷ்டாந்தத்தில் என்னென்னா சந்திரன் ஈஸ் ஈக்வல் டு ஆத்மா மேகம் ஈஸ் ஈக்வல் டு ஸ்தூல சூக்மசரீரங்களின் செயல்பாடு அது அங்கேயும் சொல்லியிருக்கு வியாப்து இந்திரியேஷு ஆத்மா வியாபாரிவ அவிவேகினான் பதின அப்புறம் திருஷ்யத்தை அபிரேஷு இதே மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் வேறொரு கோணத்தில் சொல்லி விளக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஸ்லோகம் தேகத்யமிதம் நித்தியம் ஆத்மேனா யத்தயமித்மேமேர வோம்ேத்தய நமேத்தை அயம் மூடஹான்னு போட்டுங்க முதல்ல யகாங்கிறது வேண்டியதில்லை அயம் மூடஹா இந்த அஜ்ஞானி ரெண்டாவது வரையில் இருக்கு யாவத்து அயம் மூடகா எதுவரையிலும் இந்த மூடன் அஜானி இதம் தேகத்ரயம் இந்த மூன்று தேகங்களையும் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணம் அஜ்ஞானின்னு தன்னை நினைக்கிறது தான் காரண சரீரத்தில் இருக்கிற அபிமானம் அப்படின்னு ஒருத்தன் தன்னை நினைச்சான்னு வச்சு அது வந்து காரணசரீர அபிமானத்தை காட்டுகிறது நான் படித்தவன் அப்படின்னா அது வந்து புத்தியோட அபிமானத்தை காட்டுகிறது நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மனதோடு இருக்கிற அபிமானத்தை காட்டுகிறது எனக்கு இப்பொழுது பசிக்கிறது தாகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது பிராணமய கோஷத்திலே இருக்கிற அபிமானத்தை காட்டுகிறது நான் கருப்பாக இருக்கிறேன் குட்டையாக இருக்கிறேன் நான் சிகப்பாக இருக்கிறேன் குண்டாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணமெல்லாம் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை காட்டுகிறது இப்படி எல்லாவற்றிலும் நான் இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் அபிமானத்தை காட்டுகிறது யாவத்து அயம் மூடகா இதம் தேகத்ரயம் நித்யம் ஆத்மத்வேன அபிமன்யதே எப்பொழுதும் ஆத்மத்வேன ஆத்மாவாக அபிமானிக்கின்றானோ இவைகளை நான் என்று கருதுகின்றானோ எதுவரையிலும் இந்த மூடன் இந்த உடல் மூன்றையும் இது தூய தமிழில் சொன்னால் பரு நுண்ணுடல் காரண உடல் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் இந்த மூன்று தேகங்களையும் எப்பொழுதும் ஆத்மத்வேன ஆத்மாவாக அபிமன்யதே கருதுகிறானோ அபிமானிக்கின்றானோ கருதுகின்றானோ நினைக்கின்றானோ தாவத்து அதுவரையிலும் நானாயோனிஷு ஜாயத்தே பல பிறவிகளை இவன் எடுக்கிறான் கஷிபாம் யஜஸ்ரமசுபான் சுரீம் ஆ சுரீஸ்வேவயோநிஷு கீதையில் பகவான் அப்படி சொல்கிறார் ஆனால் உபனிஷத்தில் ஒரு மந்திரம் என்ன சொல்கிறது எவன் தனது உண்மை வடிவை அறியாமல் இறக்கின்றானோ அவன் தன்னை கொலை செய்தவன் ஆகின்றான் ஆத்ம நோ அசுரிய மோகே நமசாவிர தாங்கேந்தே கே ஆத்மன ஈஷா வாசியோபன்கிறது அதாவது எவனொருவன் தனது ஸ்வரூபத்தை அறியாமல் இறந்து போகின்றானோ அவள் வந்து தன்னை தானே கொலை செய்கிறான்னா என்ன அர்த்தம்னா தன் மரணமடையக்கூடியவனாக தன்னை கருதுவதுதான் தற்கொலையாக் தற்கொலைக்கு சமமாகும் வேதாந்தன் சொல்கிற தற்கொலை வேறே தன்னை சரீரத்தோடு அபிமானம் பண்ணினா தன்னை கொலை செய்கிறதுக்கு சமான்னு சொல்கிறது உபனிஷத்து சரீரத்தோடு தன்னை அபிமானித்து கொண்டால் அது தற்கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறது வேதாந்தம் ஆகையினால அவனுக்கு இந்த உண்மையை புரியாத வரைக்கும் பல பிறவிகள் தொடரும் பல பிறவிகள் தொடரும்னு சொன்னால் பல பிறவிகள் ஏற்பட்டு சரீர அபிமானம் இருந்து இருக்கும் துன்பப்பட்டு இருப்பான் தாய்மான்வர் சொல்லுகிறார் பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி பார்க்கில் மரப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமத்தால் வளர்ந்தது தோழி பிறப்பு இறப்புன்னா என்னென்ன மறப்பு நினைப்புன்னு விட்டார் தனது ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டால் அதாவது இந்த இந்த ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் பிறப்பு இறப்புங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே அது என்னென்னா இந்த சரீரத்தை நினைக்கிறது இந்த சரீரத்தை மறக்கிறது இதை சரீரத்தை மறந்துட்டோமானா இது இறந்து போய்விட்டது இந்த சரீரத்தை நினைத்தோமானால் அது பிறப்பு அப்படி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு சரீரத்தோடு அபிமானம் கொள்வதே பிறப்பு சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்குவதே இறப்பு அந்த அர்த்தத்தில் ஸோ அபிமானத்தை இது நல்லதுதான் இந்த இறப்பு தேவைதான் ஆகையினால இவன் அது வரைக்கும் இந்த ஞானம் வரைக்கும் ஜென்மா உண்டுன்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம் எதுவரைக்கும் ஒருத்தனுக்கு தத்துவஜானம் ஏற்படவில்லையோ அதுவரையிலும் அவனுக்கு ஜென்மா தொடர்ந்து கொண்டிருக்கும் இவர் சாந்தோஜ உபனிஷத்தில் நாரத மகர்ஷி பகவான் சனத்குமார் கிட்ட சொல்லுகிறார் பகவானே நான் எல்லா சாஸ்திரமும் படிச்சுட்டேன் எல்லா சாஸ்திரமும் படித்தாலும் நான் ஆத்ம வித்தியை தான் படிக்கலை ஆத்மாவி ஆத்மாவை தெரிந்து கொள்பவனுக்குத்தான் துக்கம் பூர்ணமாக நீங்கும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தரத்தி சோகம் ஆத்மவித்து என்று சொல்லியிருக்கிறது சோகம் சோசாமி நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன் தயவுசெய்து எனக்கு ஆத்ம ஜானத்தை உபதேசியுங்கள் அப்படின்னு சொல்லி நாரத மகர்ஷி சனத்குமாரரிடம் கேட்பது போல அமைந்திருக்கிறது ஆகா ஆத்மானம் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் பிறந்து பிறந்து பின்னைத்தான் அவன் பிறந்து இறந்து உழல்வான் பின்னைத்தான் பிறந்து இறந்து உழல்வான் ஏன் பிறந்து பிறந்து உழல்றோம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் இப்படி சொல்கிறது எதுவரைக்கும் இவன் தெரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் இவன் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருப்பான் அப்போ என்ன அர்த்தம் நீ இந்த பிறவிலே தெரிஞ்சுக்கோப்பா திரும்பவும் மனுஷ ஜென்மா எப்போ கிடைக்கும்ங்கிறதுக்கு உறுதி கிடையாது நம்ம வேற நம்பின்னு இருக்கோம் கண்டிப்பா நமக்கெல்லாம் அடுத்த பிறவி மனுஷப்பிரிவிதான் யார் சொன்னா நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வேற இவ்வளவு நம்ம வந்துட்டோம் இல்லையா என்னமோ நமக்கு ரொம்ப நம்ம நிறைய பண்ணிவிட்டோம் மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு தூரம்லாம் பண்ணியாச்சு இவ்வளவு வந்துட்டோம் இல்லையா ஆறுதல் சொல்லிக்கிறோம் ஒண்ணும் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது முடியாது நம்மள நாமளே தேத்திக்கிறோம் கண்டிப்பாக அதாவது நம்ம பிறவி இல்லாமல் போகணும்னு அந்த அளவுக்கு வைராக்கியம் தீவிரமாக வரப்படாதோ அது வரமாட்டேங்குது இப்படி வந்தும் இது பெரிய தடை வேற இது என்ன தடைன்னா எப்படி நமக்கு அடுத்த பிறவி மனுஷப்பிறவி தான் ஏதோ புஸ்தத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சுட்ட மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்ல முடியாது யார் சொன்னா அப்படி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே அதனால் மறுபடியும் மறுபடியும் சரீரத்தில் அபிமானம் வச்சு அவஸ்தப்படுற ஜென்மா ஆதலால் பிறவி வேண்டும் பிறவியே திரும்ப திரும்ப வேண்டாம் இது பறக்கணும் இதில் சுகத்தை அனுபவிக்கணும் அல்பசுகம் அனந்த துக்கம் இதுக்கு திரும்ப திரும்ப ஜென்மா வேணுமாக்கும் ஆகினால ஜென்மாவே தேவையில்லை ஆனால் இது ஞானம் வர்ற வரைக்கும் பிறப்பு தொடரும் என்று சொல்லப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஞானம் வந்துவிட்டால் டாபிக் வேறு பிறப்பே கிடையாது ஞானம் என்ன ஞானம் பிறப்பே கிடையாதுங்கிறது தான் ஞானம் ஆனால் அந்த ஞானம் வர்ற வரைக்கும் பிறவி தொடரும் இந்த பிறவியானது தொடர்ந்து கொண்டிருக்கும் நானாயோனிஷு ஜாயத்தே அடுத்த ஸ்லோகம் எல்லாம் இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகாக நமக்கு உண்மையை புரிய வைக்கிறது இந்த ஸ்லோகத்தில் திருஷ்டாந்தம் எதுவும் இல்லை நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்துலேயும் திருஷ்டாந்தம் இல்லை இந்த அத்வைத அனுபூதியில் திருஷ்டாந்தம் இல்லாத ஸ்லோகத்தை விரல்விட்டு எண்ணிவிடலாம் நிறைய ஸ்லோகங்கள் திருஷ்டாந்த தொடர்னார் இனிமே அனுபவ பிரமாணத்தை வைத்து கொண்டு நன்றாக உண்மையை விளக்குகிறார் ஆசிரியர் நித்ரா தேஹது ஜாக து ஜிரே ஜஜது தம்ருஷேத் உயர்ந்த கருத்துக்களை எளிய ஸ்லோகங்களில் அழகாக விளக்குகிறார் ஆசிரியர் நித்ரா தேகஜதுக்காதி ஜேகம் ந சம்ஸ்பிருஷேத் இது திருஷ்டாந்தம் அனுபவபூர்வமான திருஷ்டாந்தம் அனுபவ பிரமாணம் நாம் தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு சொல்கிறார் நித்ரா தேகஜம்னா ஸ்வப்ன தேகம்னு அர்த்தம் நித்ரையு நித்ர பண்ணுற போது ஒரு தேகம் உற்பத்தி ஆகிறது மனசில் ஸ்வப்ன தேகான்னு ஸ்வப்ன தேகத்தில் உண்டான துன்பமானது துன்பம் முதலியவை முதலியவை போட்டதுனால நீங்கள் இன்பம் எல்லாமே போட்டுக்கணும் துன்பம் முதலியவை அதில் உண்டான துன்பமோ இன்பமோ ஜாக்ர தேகம் ந சம்ஸ்பிருஷேத் தூக்கத்தில் வந்து அந்த கனவுல வந்து ஒரு பாம்பு கடிச்சுடுத்துன்னு வச்சு கனவுல வந்து பாம்பு கடிச்சா நல்லதான் அது வேற சொல்லுவேன் சொல்லிட்டு இருக்கா அதுல இருந்தே தெரியுது கனவுல பாம்பு கடிச்சா நல்லது கனவுல பாம்பு கடிச்சா என்ன அர்த்தம்னா கனவுல பாம்பு கிடைக்காதோ என்னவோ என்ன கணக்கோ தெரியாது எப்படியோ இது எல்லாமோ நல்லதுன்னு வச்சுருக்கோம் அதனால கனவுல பாம்பு கடிச்சதுன்னு வச்சு நல்லா காலில் கொட்டி தேழு கொட்டித்து பாம்பு கொட்டித்து ஏதோ ஒன்று பண்ணித்துன்னு வச்சோம் நீங்கள் விழிச்ச உடனே அந்த இடத்த தடவிப்பா பேளா அதில் தடவை அதில் இருக்குமா என்ன இருக்காது இருக்கவே இருக்காது நித்ரா தேகஜத துக்காதிகி ஜாகிர தேகம்ன சம்ஸ்பிருஷே இம்மியளவு கூட ஒன்றும் பண்ணாது அதில் ஏற்பட்டது ஒன்றும் இந்த சரீரத்தை பாதிக்காது நித்ரா தேகஜ துக்கமானது ஜேகத்தை சிறிதளவும் ஒட்டாது சம்ஸ்பிருஷேத் ந சம்ஸ்பிருஷேத் கடுப்பு ஒட்டவே ஒட்டாதுன்னு அர்த்தம் ஒட்டவே ஒட்டாது இது வந்து திருஷ்டாந்தம் அனுபவபூர்வமான திருஷ்டாந்தம் அதை வைத்து கொண்டு விஷயத்தை சொல்லுகிறார் அது மாதிரி ஜாக்ர தேகஜதுக்காதிகி சரீரத்தில் ஏதாவது கொடுமையான நோய் வந்தாலும் கூட அது என்னை ஒன்றும் செய்யாது என்னை ஒன்றும் செய்யாது அஜ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க அவன் வியாதியால் அவஸ்தப்படுறான்பாங்க ஞானி என்ன சொல்லுவார் ஞானி என்ன சொல்லுவார் அஜ்ஞானிகள்லாம் சொல்லுவார்கள் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க வியாதியால் கஷ்டப்படுறான் அப்படின்பாங்க ஆனால் ஜானி தன்னைத்தான் எப்படி நினப்பான்னா இதெல்லாம் வந்து ஒன்று எனக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற ஞானத்தில் இருப்பான் ஜாக்ர தேகஜ துக்காதிகி விழிப்பு நிலையில் தோன் தேகத்தில் உண்டாகின்ற துன்பம் முதலியவைகள் ஆத்மானம் ஆத்மாவை ந ஒட்டவே ஒட்டாது கனவுடலிலிருந்து தோன்றுகின்ற கனவுடல் கனவுலகு போட்டு கனவு உடலிலிருந்து தோன்றுகின்ற துன்பம் முதலியவைகள் விழிப்பு நிலையிலுள்ள தேகத்தை ஒன்றும் செய்யாது விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய தேகத்தை ஒன்றும் செய்யாது தூக்கத்திலிருந்து முழிச்சதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தில் அது இருக்குமானா இருக்காது அதில் கோடி ரூபாய் பணம் வந்தாலும் முழிச்ச உடனே இருக்காது அங்கே ஏதோ கோடி ரூபாய் பணம் வந்து பெருசாக எல்லாம் பண்ணிட்டுருக்குற மாதிரி இருக்கும் கனவுல பிரமாமம் முழிச்ச உடனே பார்த்தா குடிசைலேருந்து மேலே தண்ணி சொட்டும் ஒன்றும் பண்ண அதுவும் ஒன்றும் பண்ண அப்போ ஜாக்ர தேகஜ துக்காதிகி பண்ணிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் ஜாக்ர தேகஜ துக்காதிகி ஜா இல்லை ஜாக்ரத் தேகஜ துக்காதிகி ஆத்மானம் ந சம்ஸ்பிருஷேன் நித்ரா தேகஜதுக்காதிகி ஜ தேகம் ந சம்ஸ்பிருஷேத் ஜாக்ர்தேகஜதுக்காதிகி ததாத்மானம் ந சம்ஸ்பிருஷேத் ததானு ரெண்டாவது வரியில் இருக்கிறதுனால நீங்கள் முதல் வரியில் யதான் போட்டுக்கணும் யா நித்ரா தேகஜதுக்காதிஹி ஜாகிரத் தேகம் ந சம்ஸ்பிருஷேத் ததா ஜாகிரேகஜதுக்காதிஹி ஆத்மானம் ந சம்ஸ்பிருஷேத் இத்தியன் ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க இது இது ரொம்ப பார்த்தா நமக்கு வந்து இது சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் கருத்து ஆழமானது நல்ல ஆழமான கருத்து அந்த துன்பம் இதை ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கோ இந்த துன்பம் ஆத்மாவை ஒன்றும் பண்ணாது ஆகல சுத்த சைதன்யத்தை ஒன்றும் பாதிக்காது அடுத்த ஸ்லோகம் ஜாக்ர தேகவதாபாதி निद्रया ஜோ தமவாதி ஜ ஜ விநாசேனி கர்ஹிச்சி நித்ரா தேகமானது ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய தேகமானது விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய தேகத்தைப் போல தோன்றுகிறது சொப்புனத்தில் இருக்கக்கூடிய தேகம் அழிந்தவுடன் அழிந்தாலும் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய தேகமானது அழிவதில்லை அதுபோல இந்த ஆத்மாவும் ஜாக்ரத்த தேகம் போன்று ஜாகிரத அவஸ்தையில் தெரிகிறது ஆனால் இந்த ஜாகிரத் தேக விநாசேன விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மா ஒருபொழுதும் அழியாது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது எளிமையாக கருத்தை விளக்குகிறது தெளிவான விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓ பூர்ணமத்பூர் பூர்ணாத் பூர் நமுதட்சியதே பூர்ணஸ்யபூர் நமாதாஜபூர் நமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓ